ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் பக்திங்கிற தலைப்பிலே பகவத்பக்தியை நம்முடைய முன்னோர்கள் எப்படி காண்பிச்சுருக்கா அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வர்ற வரிசையிலே இப்போது இந்த பக்திங்கிறத பார்த்துன்னு வரும் ஏன் இதை இப்போது பார்க்குறோம் பக்தியை பற்றி இப்போது ஏன் நாம் பார்க்குறோம்னா நம்முடைய வேதத்திலையும் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலேயும் வேதமும் தர்மசாஸ்திரமும் நமக்கு காண்பிக்கிற வழியிலேயும் நமக்கு விஸ்வாசம் இருக்கணும் விஸ்வாசம்னா ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கறது தான் இந்த பக்திங்கிறது நம்முடைய வேதத்தினிடத்திலே நமக்கு பக்தி வேணும் நம்முடைய அனுஷ்டானங்கள் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள்லேயே நமக்கு பக்தி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் பார்த்துன்னு வரோம் அதில் பிரஹ்லாத நமக்கு நவவித பக்தின்னு ஒன்பது விதமாக பக்தியை காண்பிச்சு அதில் முதல்ல ஸ்ரவண பக்தியை பற்றி விரிவாக பார்த்தோம் அப்படி ஸ்ரவணங்கிறது ரொம்ப உயர்ந்த பக்தி நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது தினமும் குறைஞ்ச பட்சம் ஆறு நிமிஷமாவது வேதம் சொல்லி கேட்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது வேதம் என்ன சொல்கிறதுன்னா भगवत தான் நமக்கு காண்பிக்கிறது விஷ்ணு சஹசிரநாமமே வேதத்தை தான் ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற வழக்கம் விஷ்ணு சகசிரநாமம் எப்படி ஆரம்பமாகிறதுனா விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரஹா பூதபவிய பவத் பிரபுன்னு ஆரம்பமாகிறது இந்த விஷ்ணு சகசிரநாமம் நாராயணனே ஸ்தோத்திரம் பண்ணுறது பொதுவாக நாம் நினப்போம் ஆனால் நம் முன்னோர்கள் என்ன சொல்கிறா விஷ்ணு சகசிரநாமம் எதை ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா நம்முடைய வேதத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஆகையினாலே தான் விஸ்வஸ்மே இனமஹா விஷ்ணவே இனமஹா வஷட்காரா ஜனமஹான்னு ஒரு மூன்றாவது நாமா வஷட்காரா ஜனமஹா வஷட்காரஹா அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானுடைய குணத்தை சொல்கிறதுனா வேதத்தில் உள்ள பகவத்குணத்தை நமக்கு காண்பிக்கிறது வஷட்காரகான வேதத்தில் உள்ள ஒரு மந்த்ரம் அந்த மந்திரத்தை தான் நமக்கு விஷ்ணு சகசிரநாமம் காண்பிக்கிறது விஷ்ணு சஹசிரநாமத்தில் உள்ள அவ்வளோ நாமாக்களையும் வேதத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறது மாதிரி நம் முன்னோர்கள் காண்பிச்சிருக்க ஆகையினாலே தான் எந்த தேவதைக்கு நாம் அர்ச்சனை விஷ்ணு சகசிரநாமத்தினாலேயே அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு காண்பிச்சுருக்கேன் அப்படி விஷ்ணு சகசிரநாமம் பூராவும் வேதத்தை தான் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி காண்பிக்கிறது அப்படி ஸ்ரவணம் முதல்ல ரெண்டாவது கீர்த்தனம் பகவன் நாமாவை சொல்கிறது வேதத்தை சொல்கிறது பாகவதம் நமக்கு சொல்கிற பொழுது தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஹரி ரீஸ்வரா ஸ்ரோத்தவியா கீர்த்தித்தவியமர்த்தவியச்ச இச்சதா அபயம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது யார் ஒருத்தனுக்கு நாம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு யார் ஆசைப்படுறானோ அல்லது நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறானோ அவன் பகவத்குணங்களை ஸ்ரோதவியா நிறைய கேட்கணும் கீர்த்தித்தவிய நிறைய சொல்லணும் ஸ்மர்த்தவியா அதையே நினச்சிட்டு அப்படி ஒருவன் இருந்தானால் அவனுக்கு பகவான் தைரியத்தை கொடுக்குறார் அபயம் கொடுக்குறார் அபயம் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு காண்பிக்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரமும் சொல்கிற பொழுது கீர்த்தனம் விஷயமாக நமக்கு காற்ற பொழுது மகாபாரதமா க்ஷிங்காம் சரஸ்வதி பிராமணான் கேசவம் செய் பிராத்தருத்ய கீர்த்தயேத் மகாபாரதம் பூமி கோக்கள் சரஸ்வதி வாக்கு பிராமணர்கள் பரமாத்மா கேசவன் இவர்களுடைய நாமாக்களை காலம்பரை எழுந்ததும் சொல்லணும் ஏன்னா மகாபாரதத்திலே பகவான் வாசம் பண்ணுறார் பூமியிலே பகவான் வாசம் பண்ணுறார் கோக்கல்லில் வாசம் பண்ணுறார் வாக்கிலே பகவான் வாசம் பண்ணுறார் பிராமணர்களிடத்திலே பகவான் வாசம் பண்ணுறார் அப்படிங்கிறதுனால இந்த வஸ்துக்களை காலம்பரை எழுந்ததும் நினச்சிக்கணும் காலம்பரை எழுந்ததும் சொல்லணும் இந்த பெயர்களை சொல்கிறதே பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் புண்ணியபுருஷர்களுடைய நாமாக்களே சொல்கிறது காலம்பரை எழுந்து புண்ணியஸ்லோகோ நலோராஜா புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரா புண்ணியஸ்லோகாச்ச வைதேஹி புண்ணியஸ்லோகோ ஜனார்தனா கார்க்கோட்டக நாகசிய தமயந்தியா நளசியச்ச राजरशेहे ஷே கீர்த்தனம் राजा ராஜா நலன் वैदेही, जनार्दन, ஜனார்தனர் கார்கோட்டங்கரம் தமயந்தி நலன் ரித்துப்பர்ணன் இந்த நாமாக்களை காலம்பரை எழுந்ததும் சொன்னால் கலியினுடைய தோஷமே நம்மை பாதிக்காது கீர்த்தனம் கலினாசனம்னு கலிதோஷம் போயிடும் அப்படி இந்த நாமாக்கலை சொல்லணும் காலம்பர் எழுந்ததும் எரைஞ்சி சத்தம் போட்டு பகவன் நாமாவை சொல்லணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது உச்சகீஸ்வரேன யஹ் பிராத்த ஸ்தோத்துமிச்சேது அனநதீகி வாசுதேவாதி தேவானாம் நாமசங்கீர்த்தனம் சரேது காலம்பரை எழுந்ததும் பகவன் நாமாவை வேதமந்திரங்களை புராண ஸ்லோகங்களை எறைஞ்சு சொல்கிறது இதுதான் கீர்த்தன பக்தின்னு பேர் சிரவணம் கீர்த்தனம்னு ரெண்டாவது விதமாக நமக்கு கீர்த்தனம்னு ஒரு பக்தியை காண்பிக்கிறார் பிரஹ்லாத சுவாமி கீர்த்தனம் பண்ணுறது சொல்கிறது அது ஒரு பெரிய பக்தி அப்படி சொல்கிறதுனால தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு நிமிஷமாவது வேதத்தை சொல்லணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஸ்ரீமத் பாகவதத்திலே இதன் விஷயம் இது விஷயமாக சொல்கிற பொழுது சங்கீர்த்தியமான பகவான் அனந்த ஸ்ருதானுபாவோ வியசனம் ஹி பும்சாம் பிரவிசித்தம் விதுனோதி அசேஷம் யமோர்க்க அபிரமிவாதி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சுருதானுபாவகா வேதத்தை சொல்லணும் அப்படி வேதத்தை சொல்லி யார் பகவன் கீர்த்தனம் பண்ணுறாரோ சங்கீர்த்தியமான யார் வேதத்தை சொல்கிறாரோ அவருடைய வியசனம் எப்படிப்பட்ட ஒரு மனதில் ஒரு குழப்பமோ ஒரு சிரமங்களோ கஷ்டமோ எது இருந்தாலும் பிரவிஷ சித்தம் விதுனோதி அசேஷம் பகவான் அனந்தரான பகவான் சித்தம் பிரவிஷா நம் மனதுக்குள்ளே பகவான் நுழைஞ்சி அசேஷம் வியசனம் விது விதுனோதி சுத்த எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அதை சுத்தமாக போக்கிறார் பகவான் எது மாதிரின்னா யதா தமஹா அர்க்கா அப்ரமிவாதி வாத்தஹா ஆகாசத்தில் மேகம் படிஞ்சிருந்தால் சூரியனுடைய கிரணம் கீழே விழாது கலங்களாக இருக்கும் இந்த மேகங்களை சுத்தமாக நகுத்தி விட்டால் பலிச்சுன்னு மேலேருந்து சூரியனுடைய கிரணம் கீழே விழும் அப்படி மேகங்கள் நகுந்த உடனே எப்படி சூரியன் பலிச்சுன்னு பிரகாசிக்கிறாரோ அதுபோல் பகவான் நம் மனதில் உள்ள கஷ்டங்கள் அவ்வளவையும் போக்கி பளிச்சுன்னு பகவான் நம்முடைய மனதில் பிரகாசிக்கிறார்னு ஸ்ரீமத் பாகவதம் காட்டுறது ஒரு சரித்திரம் வேதத்தில் சொல்லப்படுறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்